அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே அவரின் அன்பளிப்பு என்றால் என்ன என்று நபி தோடர்கள் கேட்டனர் ஒரு நாள் நல்ல உணவு வழங்குவதுதான் அன்பளிப்பு விருந்து அளிப்பது என்பது மூன்று நாட்களாகும் தொடர்ந்து உணவளிப்பது தர்மமாகும் என்று மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது தன் சகோதரனிடம் அவரை பாவியாக்கும் அளவுக்கு தங்குவது ஒரு முஸ்லிமுக்கு கூடாது என்று நபி சொல்லாஹுவான செல்லும் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே அவரை பாவியாக்குவது என்றால் என்ன என்று நபி கேட்டனர் அவரிடம் ஏதும் இல்லாத நிலையில் அவரிடம் தங்குவது இதனால் அவர் பாவியாவது அதாவது விருந்து கொடுக்க இயலாத நிலை ஏற்படுவது என்று நபி சொல்லல்லாஹுவான செல்லும் அவர்கள் கூறினார்கள்